நம்ம ஆதி ஆச்சாரியாவுடைய ஆதி பகவத் பாதாளுடைய ஒரு சரித்திரத்தில் சங்கர சில சங்கர ஒரு கதை ஒன்று போட்டிருக்கு அந்த கதையில் ஒரு கிர கிரக்சன்னுட்டு ஒரு காபாலிக்கு மாதிரி அதனுடைய விசேஷம் காபாலிக்கு விசேஷம் அவன் ஒரு மதத்துக்கு ஒரு ஆச்சாரியன இருந்தான் அந்த காலத்துல ஆச்சாரிய திக்விஜயம் என்ற காலத்துல அந்த மாதிரி இருக்கும் ஒரு மதத்துக்கு அவருடைய மதத்துடைய சம்பிரதாய காலத்தில் எப்படின்ட்டா ஈஸ்வரன் எப்படி எலும்பு நாள மாலை போட்டுக்காரோ அந்த மாதிரி நாமும் எலும்பு மாலை தான் போட்டுக்கணும் அவர் எப்படி கபாலத்தை கையில் எழுந்திருக்காரோ நாமும் அதே மாதிரி வேஷத்தை போட்டு ஜட்டையை போட்டு முழுக்க போட்டு அந்த மண்ட ஓட்டான அந்த மண்ட ஓட்ட கையில எடுத்து அதில் எடுத்து பிச்சை எழுந்தணும் அந்த பிச்சைய பேர் பட்ட பிச்சையா இருக்கணும் என்ன மாம்சத்தினுடைய பிச்சையா இருக்கணும் கையில கபாலத்தை எழுந்திருந்து அநேகமா இல்லை என்ன இங்கேயானும் கிடைக்கலன்னா இந்த ஸ்மசானத்திற்கு முடியாத வேகம் முடியான அந்த சரீர வம்சம் இருக்கு அதை எடுத்து ஆஹ் வந்து அங்க போய் காக்கணும் இல்லாம அதை எடுத்துக்கணும் அந்த மாதிரி சிண்டாலிடத்துல போய் அதை வாங்கிக்கணும் இப்படி கிரூரமான ஒரு அனுஷ்டானங்களோட சில விரதங்கள் விரதிகள் இருந்திருக்கா பாசுபதர் மகாவிரதி லகுலீஸ்வர் இப்படி அந்த காலத்துல அநேகிருக்கு கிரந்தங்கள்லயும் நூல்கள் பிரபந்தங்கள்லயும் கல்வீட்டுகளை இருந்தும் தெரியறது அதனாலதான் இந்த சிறு கூட கருகேட்ட உடனே கொடுத்தது காரணம் அவர் இங்க காஞ்சிபுரத்துல பல்லவரசனுடைய பரஞ்சோதி சிறு தொண்டருடைய பேர் என்ன பரஞ்சோதி இல்ல ஒரு என்ன பேருடைய எந்த பேருன சிறு தொண்ட இருக்குறை பிர அவர் வந்து வடக்கெல்லாம் போய் வாசாப்பில போய் அதான் வாசாபி கணபதினு அங்கிருந்து வந்து பிரதிஷ்டை அந்த போய் ஜெயிச்சு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கணேச கொண்டு வந்து அவ ஊரு திருச்செங்காட்டாங்குடி திருச்செங்காட்டாங்குடி திருப்பள்ளூரு திருவாலூர் மூணுலயும் வாசாபி கணபதி பிரதிஷ்ட பண்ணிருக்கார் அவர் வாசாபி இருந்து மகாகணபதி எடுத்துட்டு வந்து அங்கிருந்து அப்படி பிரார்த்திச்சு எனக்கு எங்க ஊர்ல அடிச்சுன்னு போய் உன்னை வந்து வச்சு பூஜிக்கிறேன்னுட்டு அப்ப திருவாலூர்ல மூணுலயும் வாதாபி கணபதி இருக்க திருப்பகலூர் திருச்செங்காட்டாங்குடி திருவாரூர் மூணுலையும் திருஷ்ருவா திருவாரூர்ல முதல்ல இப்போ இருக்கிறாங்க அங்கிருந்தா வாசாபி கணபதி வச்சுட்டு வாசாபி கணபதி மகேன்னுட்டு இப்போ உலகத்துல வந்திருக்கிறது காரணம் வாசாபி இப்போ பாதாமின்னு பேர் வடக்கு இருக்கிற அந்த ஊருக்கு பாதாமின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த பம்பாய் பிரசியில இருக்கு இப்ப கர்நாடகம் பம்பாயிக்கும் அந்த எல்லையில் இருக்கு அந்த இடத்துல சாளுக்கியால்னுட்டு பெரிய ராஜ்யம் இருந்தது இந்த சோழராஜ்யம் மாதிரி அங்க ஒரு பெரிய ராஜ்யம் கர்நட கர்நாடக ராஜ்யம் கன்னடராஜ்யம் ராஷ்டிர கூட்டாளும் சாளுக்கியாலும் அந்த காலத்தில் இருந்தா அவளுடைய அந்த சாளுக்கையாளுடைய தான் இங்க பல்லவர்களுக்கும் ரொம்ப நாள் யுத்தம் நடந்து ஒவ்வொரு தலைவர்களையும் யுத்தம் நடக்கும் உன்னே கல்யாணம் நடக்கும் உன்னே உர வாரியம் ஆகிடுவா உன்னே யுத்தம் நடக்கும் இப்படியே சோழராஜ்யம் வந்து கூற அதே மாதிரி அது ஒரு இருநூறு வருஷம் வரைக்கும் இந்த சண்டையும் கல்யாணமும் விவாக்டு விவாதஸ்ட் சமையல் ஒரே அளவு சோகத்தை என்னட்டு விவாகம் விவாதம் ரெண்டும் சோகமாக இருக்கணும் அவளுக்கு தான் அழகாக இருக்கும்னுட்டு இந்த சாதிக்காளுக்கும் சோழா இருக்கும் சாதிக்காளுக்கும் பல்ல வாழ்களுக்கும் செண்டிருது பல்லவராஜ்யம் இருந்த காலத்தில் திருச்சிரங்காவட்டிலேருந்து சோழ நாட்டிலேருந்து ஒரு சேனாதிபதி இங்கே இவரிடத்துல வந்து பல்லவரசனத்தில் வந்து அந்த யுத்தத்தில் போயிருந்து அந்த ராஜ்யங்கள் எல்லாம் ஜெயிச்சு செங்கல்லோம் அங்கே இருந்து சுவாமியெல்லாம் அங்கே எடுத்துன்னு வந்து அஹ் இங்க எல்லாம் பிரதிஷ்டை பண்ணினார் தங்க ஊர்ல ஒன்று பிரதிஷ்டை பண்ணிட்டார் அவர் அதான் வாதாபியன் அவருக்கு காரணம் இந்த வடக்கெல்லாம் அவர் படம் எடுத்து விட எடுத்து போற காலத்துல அங்க இந்த காபாலிகார மகாவர்த்திகள் ரொம்ப இப்ப கூட நான் கூட சில பேர் பார்த்திருக்கேன் ஒரே நிர்வாணமா உடம்புக்கு விபதி போயிருந்து ஷட அப்படி எல்லாம் வாசம் பண்ணிட்டு கையில சூலத்தை வச்சிருந்து அப்படி சில பேர் இருக்க பிரயாகியில அல்ல வீடுல சில பேர் பார்த்திருக்கேன் கடுமையா இருந்திருக்கும் போனதுல இப்படி எல்லாம் சில பேர் அதுலயும் ரொம்ப ஒரு மார்க்கம்னா நல்லவா இருந்த நல்லவா போறது அத நம்பிட்டா அதுக்கப்புறம் இப்ப அது நமக்கு கடுமையா நம்ம அனுஷ்டானத்துக்கோ ஆச்சாரத்துக்கோ பிரம்மசாஸ்திரத்துக்கோ அது கொஞ்சம் விரோதமா தோட்டினாலும் கூட அதை நம்பி அனுஷ்டான ஒவ்வொரு மதத்திலயும் அந்த மதத்திலேயே ஒரு நம்பிக்கையோட சேலம் அதுவானு நம்பினாள் இல்லையோ அந்த மாதிரி அதுலேயே நம்பிக்கையோடு இருக்கும் ரொம்ப நல்லவளாயும் பெரியவளாயும் இருக்கும் அப்பேற்பட்டவர்கள் அனைக்கும் அனைத்து பேருக்கு பக்தி வந்து அவள் அடைஞ்சிருந்து அவளுக்கு அந்த சம்பிரதாயத்துக்கு கொஞ்சம் வளர்த்து அப்படியே அநேகம் பேர் இருந்திருக்காங்க ஒவ்வொரு காலத்திலயும் இப்ப புத்த மதம் இருந்தா அதை ஆதரிக்கவா ரொம்ப பேர் இருந்திருக்கா புத்தி சம்பிரதாயத்தை ஜெயின சம்பிரதாயத்தை ஆதரிக்கிறவ ரொம்ப பேர் இருந்திருக்கா இப்ப சாக்த சம்பிரதாயத்தை ஆதரிக்கிறவா பேர் இருந்திருக்கா அந்த மாதிரி இப்ப வீரசைவம் இருக்கு அதாவது பேர் இருந்திருக்கா இப்ப வீர வைஷ்ணவம் இருந்தாலும் பேர் இருந்திருக்கா அந்த மாதிரி அந்த மதத்தை அனுசரிக்கவா ரொம்ப பேர் இருந்திருக்கா அந்த காலத்துல அது இவர் வளர்க்க போய் அவன் பார்த்ததுனாலதான் யாரோத்தர் வந்து சுவாமி வரை பரீட்சை பண்றதுக்கு அந்த காலத்துல அந்த மாதிரி மாம்சத்தை தான் சாப்பிடுறது ஒரு இந்த மாதிரி இப்படியான நரமாம்சத்து தான் சாப்பிடுறதுன்னு சில மகாவிரதிகள் இருந்திருக்கா வலிவங்க அந்த மாதிரி அதை சேர்ந்தவர் கோல் நம்ம அவர் மகா பெரியவர் ரொம்ப பெரியவர் அவர் கேட்டுறதா அவங்க கொடுக்க நமக்கு எதா இருந்தாலும் அது ஈஸ்வர் பக்தாலா இருந்தால்தான் நமக்கு கேட்டுறதுக்கு கொடுக்க வேண்டியதான்ட்டு அப்படி நினைச்சுட்டுதான் அவர் கொடுத்தார் இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் இல்லாம இருந்ததுன்னா சட்டின வாழ்க்கை இது செய்யறதுக்கு தோணவே தோணாதுன்னுட்டு கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலா இது கொஞ்சம் இந்த புராணத்துக்கு ஒரு பலம் இந்த மாதிரி சொல்ற வடக்கெல்லாம் அவர் போயிட்டு வந்ததுனால அங்க கொஞ்சம் கபாலிக்காய் இருந்து பாத்திருக்காரு அவர் அதனாலதான் இங்கேயும் அந்த கபாலிகாள் தான் இங்க வந்துருக்காப்பிட்டு இருக்க அந்த சம்பிரதாயத்துல இருக்கிறவா அவ நம்ம அவ வந்து நரமாசத்தான் சாப்பிடுற வழக்கம் அதனால அவன் எதைக்காட்டால் ரொம்ப பெரிய மகான்கள் இருந்தது தரான் ஈஸ்வரபக்தர்கள் எதைக்காட்டாலும் நமக்கு பெருசு இல்லை அப்படின்னு நான் அர்ப்பணம் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சு இவரு ஈஸ்வர பக்தர்கள் அப்படி செஞ்சாரு ஒரு கதை சொல்றது என்று